சாா திரவிணம் ஓ நமோது வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபோலவரோவ ய பூர்ணமேவிஷ மூனாவது அசுரிய அந்தமாவேத்தீ ஏகேச்சாத்மனோஜன உபனிஷத் இந்த மூன்றாவது மந்திரத்தில் ஆத்ம ஜானத்தை புகழ்வதற்காக ஆத்ம ஜானத்தை ஆத்ம ஜானத்தை உடைய ஆத்மானிகளை ஆத்மகத்தி செய்தவர்கள் என்று சொல்லி இகழ்ந்து பேசுகிறது இகழ்வதன் நோக்கம் இகழ்ச்சியிலிருந்து விடுபட்டு நாம் புகழ் அடைய வேண்டும் என்பதற்காக புகழ்னா இந்த லௌக்கிகமான புகழ் இல்லை இந்த அர்த்தத்தில் சொல்லல அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அதனால சாஸ்திரம் வந்து நிந்திக்கிறதுக்கு சாஸ்திரத்துக்கு அதிகாரம் இருக்கு என்ன சாஸ்திரம் உயர்ந்த விஷயத்தை சொல்றதுனால அதை புகழ்ந்து பேசுகிறது சாஸ்திரத்தினால் புகழப்படுபவர்களாக நாம் இருக்கணும் அதான் சொல்ல விரும்புறோம் சாஸ்திரத்தினால மகான்களால் புகழப்பட கூடியவனாக நாம் இருக்கணும் அவரா அவரா அவர் மகா தர்மிஷ்டனாச்சே அப்படி சொல்லி புகழும் அவர் மகா பிரம்மிஷ்டனாச்சே அப்படி சொல்லி புகழ் அந்த புகழுக்கா நம்ம வாழல இருந்தாலும் அந்த புகழ் தேவையான வேதத்தில் பிரார்த்தனையில வந்து எனக்கு புகழ் வேணும்னு சொல்லி யசஸ் யசஸ்காமா யசஸ்காமஹா பிரம்ம வர்ச்ச காமஹா பிரஜா காமஹா பசு காமகெல்லாம் அர்த்த காம ஆனா வந்து நான் வந்து பிரம்ம ஜானத்தை உடையவனா இருக்கணும் பிரம்ம யசஸ்காமா யசோஜனேசா நிஸ்வாஹா அந்த யசஸ் அடையணுங்கிறதுக்காக வேண்டிய உபனிஷத்து சொல்லுகிறது மோட்சத்தை அடையிறது தான் வாழ்க்கையில் சிறந்த புகழ் அதுக்காக இப்படி சொல்லியிருக்கு இதை பார்த்துட்டோம் காலையில் குருபிரானந்த சுவாமியோட அண்மயத்தை நான் பார்த்தேன் ஆத்மஹோஜனாக அப்படி சொல்லி அந்த மாதிரி அர்த்தம் அண்மயம் பண்ணியிருக்கார் அது சரிதான் அதில் ஒன்றும் இது இல்லை ஒரே சம்பிரதாயத்தில் இதெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு அதனால சரி சரி தப்புங்கிறதுக்காக சொல்ல வரல அந்த அன்மையும் எடுத்துக்கலாம் ஆனால் இது எப்படி வேணாலும் ரீ அரேஞ்ச் பண்ண முடியும் நம்ம சில சப்தங்களையெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன் முதல்ல எடுத்துணுன்ட்டேன் ஏ ஆத்மஹனஹா ஜனஹா ஏன்னா ஏகே ச இப்படி இருக்குது அதனால் எவர்களோ ஆத்மஹனஹா ஜனஹா ஏகே ஆத்மா அஜானிகளாகிய ஜனங்கள் இருக்கிறார்களோ அப்படி அர்த்தம் பண்ணியிருக்கு எவர்கள் ஆத்மாவை கொன்ற ஜனங்களாக இருக்கிறார்களோ எந்த மக்கள் ஆத்மாவை கொன்றவர்களாக இருக்கிறார்களோ கொலை பண்ண முடியாது இங்க என்ன கொலை என்ன அர்த்தம் அந்த அந்த பூர்ணத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கு உபயோகப்படுத்தாம இருக்கும் முழுமைய உண்மையிலேயே நான் பூர்ணமாக இருக்க இருக்க என்ன அபூர்ணமாக கருதிக்கிறேன் இல்லையா என்னுடைய பூர்ணத்துவத்தை நான் உணராம இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையின் துன்பத்துக்கு காரணம் ஆகவே அந்த பூர்ணத்துவத்தை உணராம இருக்கிறதுங்கிறது அபூர்ணத்மா தன்னை நினைக்கிறதுங்கிறது தன்னையே கொல பண்ணினத்துக்கு சமானம் தன்னுடைய பூர்ணத்துவத்தை தானே அறியாமையினால அழிக்கிறான் தன்னை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அந்த திருமந்திரத்தை மறக்க கூடாது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு தன்னை அறியாமல் அதேதான் ஆத்மகனா தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் வேற ஒருத்தனும் கெடுக்கிறது தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தே அந்த கருத்தை நீங்க நினைச்சுக்கலாம் ரொம்ப பொருத்தமான சொல் பாட்டு இது ஆகவே ஆத்மஹனா ஏகே ஆத்மஹன ஜனாக சந்தி தேரீராத்து பிரேத்திய இந்த இடத்துல லோக சப்தம் முழுக்க ஷரீரம் அர்த்தத்தை கொடுக்கிறது எப்படி கீதையில அனித்தியம் அசுகம் லோகம்ங்கிற சப்தம் ஷரீரம்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறதோ அதே மாதிரி லோக்கியத்தே அனேன இத்தி இதன் மூலமாக உலகமானது அறியப்படுறதுனால உலகத்துக்கும் லோகம்னு பேரு இது வந்து கரணுபத்தி ஆகையினால சரீரத்தின் மூலமாகத்தான் நாம் வந்து இந்திரிய விஷயங்களை இது பண்ணுறோம் இன்னும் சொல்லப்போனா சாட்சி திருஷ்டியா லோக்கியத்தை அப்படின்னு சொல்ல சாட்சி திருஷ்டியா இதம் ஷரீரம் லோக்கியத்தை லோக்கியத்தைனா என்ன அர்த்தம் காணப்படுகிறது அறியப்படுகிறது உணரப்படுகிறது ஆகினால லோக்கியத்தை இது லோக்காக ஏகேச்ச ஆத்மகனா ஜனா எவர்கள் ஆத்மாவை கொன்ற மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த மனித உடலை இந்த சரீரத்தை விட்ட பிறகு அசுரலோக்கத்தை அடைகிறார்கள் அந்த அசுரலோகம்ங்கிறது நான் என்ன சொல்லிட்டேன் அது எவ்வளவு பெரிய விஷய சுக்கத்தை கொடுக்கிறதா இருந்தாலும் சரி திரும்பின பக்கமெல்லாம் தங்கம் அரபு மாதிரி வச்சு கூட பைப்பு தங்கம் மேலே ஷவர் பாத்து டப்புல வைரமெல்லாம் பதிச்சிருக்கு பயமா இருக்கும் அந்த பாத்ரூம சரியா வச்சுக்க முடியுமே பூட்டிகிட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் அதுக்கு இருபத்தஞ்சி செக்யூரிட்டிய போடணும் சுகமா துக்கமான அந்த சுல்தானோட அரண்மனையெல்லாம் பார்த்தா பிரம்மாண்டம் எத்தனை எத்தனை அம்பாளுடைய இரும்பு கோட்டை புத்தள கோட்டை வெள்ளிக்கோட்டை தாம்பரக் கோட்டை அதுக்கப்புறம் என்னெல்லாமோ இவர் பொற்கோவில் கட்டி வச்சிருக்காரு ஆனா வேரூர்ல போனா தெரியும் அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து சிந்தாமணி கிருஹாந்தா பஞ்சபிரமா சனஸ்திதா மகா பத்மா அடவி சம்ஸ்தா கதம்ப வனவாசினி சுதாசாக அங்க போய் விடலை அப்புறம் வந்து காமாட்சி காமாட்சின்னா பூர்ணாட்சின்னு அர்த்தம் காமஹா இஸ்வல் டு பூர்ணஹம் நிறைவான பார்வையை உடையவள் அர்த்தம் ஆனா அதனால என்ன காமதாயின் என்னோட அல்பத்தையும் கொடுப்போம் காமாட்சி போய் என்ன கேக்க போறேன்னா இந்த மாசம் எப்படியா வண்டி ஓடுறதுக்கு ரூபா கூடும் எதுக்கு சொல்றேன் அந்த விஷய சுகம் கொடுக்கக்கூடிய பிரம்மாதி பிரம்ம லோகத்திலிருந்து எந்த லோகமா இருந்தாலும் சரி அசுரியா லோக்காக என்ன அர்த்தம்னா அசுரலோகங்கள்னு அர்த்தம் ஞாபகம் விஷய சுகத்தை அனுபவிச்சு சம்சாரத்திலேயே உழல்றத்துக்கான சரீரங்களை அடைவான் அர்த்தம் அசுரலோகா இத்தச அர்த்தி பூடாய் எல்லா பிறப்பும் எழைச்சு எழைச்சு குண்டாயி குண்டாயி மறுபடியை இழைச்சு இப்படியே பன்னின்று கடைசியில என்ன கொஞ்சம் அல்ப சுகம் அனந்த துக்கம் திரும்ப திரும்ப புனரபி மரணம் ஜனனி புனரப்பணி தான் கீதா அந்த ஷாஸ்திரே அனி அவிதா வாசனையே அப்படாரச்சிரமித்தாசு கர்ம பசு பட்சி மூலாதி யோனிஷு புனப் புனக அநேகதா ஜனித்வா அதான் அசுரலோக்கங்கள் அது எப்படி இருக்குன்னா அந்த லோக்கங்கள்ங்கிற அர்த்தம் எடுத்துட்டாலும் தப்பு இல்லை ஷரீரம்னு எடுத்துட்டாலும் தப்பு இல்லை லோக்கம்ங்கிற பாதத்தை போட்டாலும் தோஷம் கிடையாது மறுபடியும் மறுபடியும் போவான் ஈராக்கில் இருப்பான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு போவான் அமெரிக்காவுக்கு தகராறு வந்து விடுத்தா சிட்னிக்கு விடுவான் சிட்னிலையும் பிரச்சனைன்னு சொன்னா ஆக்லாண்டுக்கு ஓடணும் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு அலாஸ்கா தான் இருக்கு அந்த பக்கம் வட துருவம் தெருதுருவத்துக்கு போயிட்டு இருக்க வேண்டியதான் இந்த லோகத்திலேயே எப்படி சப்தீபமா இருக்கக்கூடிய இந்த லோகத்திலேயே அப்படிதான் மேல போன அங்கேயும் அதே கதை தான் இந்திரனை பார்த்தா கொஞ்சம் புறாமை எல்லாமே இருக்கும் இந்திரனுக்கே அப்பப்ப பிரம்மா விஷ்ணு சிவனை பார்க்கறப்போ கொஞ்சம் தாங்கித்தான் முடியல என்ன பண்றது பாசானாம் பாசு தலைவருக்கெல்லாம் தலைவர் அவர் இதெல்லாம் நம்ம சம்ஸ்கிருதம் என்ன பாசா நாம் பாசனா என்னன்னு இது என்ன தாத்து என்ன கேட்கப்படாது தேவதேவஹா மகாதேவா சக்கரவர்த்தி ராஜாஜி ராஜா அதனால அங்க அந்த லோகம்னு சொல்லலாம் ஷரீரம்னு சொல்லலாம் ரெண்டு அர்த்தமும் வச்சுக்கலாம் லோகம் குருபிரானந்தா புஸ்தகத்தில் இருக்கு லோகம் என்பது குறிக்கிறது உட்டு கண்ண மறைக்கிற இருட்டால அந்தவையை மறைக்கும் அறியாமை ஆழ்ந்த அறியாமையாகிய இருட்டு இருள் அதனாலதான் திருவள்ளுவர் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அப்படி சொன்னார் இருள் சேர் இருவினையும் சேரா சொன்னார் ஆகையினால இந்த இதை புரிஞ்சுக்கணும் அந்தேன தமசா அறிவு பார்வை சாதாரணமா என்ன அர்த்தம் இருட்டை என்ன பண்றது நம்ம கண்ணுக்கு பொருளை எல்லாம் விளங்காம பண்ணிவிடுது இருள் என் கண்ணுக்கு பொருளை தெரியாவிட்டாமல் தெரியவிட்டாமல் மறைக்கிறது அதே போன்று இந்த அறியாமையாகிய இருள் அறியாமையாகிய இருள் எனது அறிவு பார்வையை மறைக்கிறது அங்க போனா என்ன ஆகும்னா அங்கே எப்போ பார்த்தாலும் வந்து வியாதியே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சுகத்தையே அனுபவிச்சுருந்தா உண்மை விளங்குமா என்ன நான் யாருங்கிற உண்மை இங்கேயாவது அடி கிடைக்கும் திடீர்னு பைப்பில் தண்ணி வராது எலக்ட்ரிசிட்டி போயிடும் சரி எல்லாம் சரியாக இருக்குங்கிற போது தலைவலி வந்துடும் ஏதாவது மாறி மாறி வரும் அந்த உலகத்துக்கெல்லாம் போனால் ஞானம் வர்றது ரொம்ப துர்லபம்னே சொல்லியிருக்கு கடோபிரேஷத்துல ஒரு மந்திரம் சொல்லுகிறது மனித உலகத்துல தெளிவா பார்க்கலாம் கந்தர்வ லோகத்துல சரியா தெரியாது வெயிலையும் நிழலையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி பிரம்ம லோகத்துல தெரிஞ்சுக்கலாம் மனுஷலோகத்திலையும் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு அந்த மந்திரம் இப்ப சடனா நினைவுக்கு வரல இருக்குனிதலோகத்துல தெரிஞ்சுக்கலாம் கீதையில ஞாபகம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷ அவங்க தெரிஞ்சுக்கலாம் புஸ்திலே இருக்க குருபிரான சுவாமி புஸ்திலே இந்த கடோபரிஷத்து இருக்கு அந்த மந்திரத்தை பார்த்தாலே தெரியும் அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் எல்லாம் வச்சிருக்கிறதுனால புஸ்தம் வச்சிருக்கிறதுனால காட்டுறேன் அந்த சாக்கில் நானும் பார்த்துக்கிறேன் ரெண்டாவது அத்தியாயத்தில் மூணாவது வள்ளியில் இருக்கு ரெண்டாவது மந்த் ஆஹா அஞ்சாவது மந்திரம் அஞ்சாவது மந்திரத்தில் இருக்கு யசா யசா ஆதரிஷே ததாத்மணி யதா சொப்னே ததா பித்லோகே தொண்ணூத்தி ஆறாவது பக்கத்துல விளக்கம் போட்டிருக்கு எவ்விதம் கண்ணாடியில் தன்னை தெளிவாக காண்கின்றானோ அவ்விதம் பூலோகத்தில் புத்தியில் ஆத்மாவை தெளிவாக அறிகிறான் எவ்விதம் கனவில் பொருள்களை அறிகிறானோ அவ்விதம் பிதர்லோகத்தில் ஆத்மாவை அறிகிறான் எவ்விதம் நீரில் பிரதிபிம்பத்தை பார்க்கிறானோ அவ்விதம் கந்தர்வலோகத்தில் ஆத்மாவை அறிகிறான் நிழலையும் ஒளியையும் போல பிரம்மலோகத்தில் ஆத்மாவை அறிகிறான் எதுக்கு சொல்றேன்னா இந்த லோகத்துல ரெண்டு லோகத்துலதான் விசேஷமா தெரிஞ்சுக்க முடியும் ஒண்ணு மனுஷ லோகே அத்தவா பிரம்ம லோகே மத்த எங்கேயுமே தெரிஞ்சுக்க முடியாது இது வந்து பிளேஸ் அது வந்து தேச கால வஸ்துவா சொல்லிருக்கு சரீரங்கிற அர்த்தத்தில் சொல்லலை இன்னொரு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம் மனுஷரீரத்துலதான் இந்த உண்மைய புரிஞ்சுக்க முடியும் மற்ற சரீரத்தில எல்லாம் இந்த உண்மையை புரிஞ்சுக்க முடியாது மனுஷ லோக்கே மனுஷரீரே மனுஷிய லோகே அத்தவா மனுஷரீரே இல்லாட்டி மனுஷிய லோக்கேன்னு சொன்னாலே அர்த்தம் மனுஷிய ஷரீரேன்னு அர்த்தம் இந்த பூலோக்கேன்னு அர்த்தம் மனுஷரே மனித உடம்புலதான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் தேவ சரீரத்துல கூட இது துர்லபம் சொல்லி அங்க துர்லபம் இங்க மனுஷலோகே சுலபம் பிரம்மலோகே அப்படி சுலபம் சங்கராச்சாரியார் சொல்லுவார் அனாவசியமா பிரம்மலோகத்துக்கு யார் உன்ன போக சொல்ற இந்த ஒன்பதாவது அத்தியாயத்துக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார் பகவத்கீதைக்கு சங்கராச்சாரியர் கொடுக்கிற போதே அஷ்டமே நாடி துவாரேன தாரணாயோகா புரோக்தா அப்படி சொல்றார் எட்டாவது அத்தியாயத்தில் நாடிகள் வழியாக சுசும்னா நாடிகள் வழியாக செல்லக்கூடிய தாரணாயோகம் சொல்லப்பட்டது அதனுடைய பிரயோஜனம் பிரம்மலோக பிராப்தி சச்ச துஷ்பிராபகாங்கிற அதை அடையறது அவ்வளவு சுலபம் இல்லை இங்க எல்லாம் வந்து பயத்தை கட்டி வாய கட்டின் சொல்ற பாருங்க சொத்து சேர்க்கறதுக்கு ஆனா வந்து வயத்தை கட்டி வாய கட்டி இது எதுக்குண்ணா பயத்தை கட்டி வாய கட்டி வேதாந்தம் யோகாபியாசம் எல்லாம் பண்ணி இந்த உச்சிய கபாலத்தை பொழந்துட்டு அந்த லோகத்துக்கு இங்கேயே கிடைக்கிற போது அக்கே சேன் மது விந்தேதா கிமர்த்தம் பருவத்தம் வீட்டு கொல்லப்புறத்திலேயே நல்லா கிடைக்கிற போது என்னத்துக்கிட்டா மலைக்கு போனது அக்கேன் வீட்டுக்கு பின்னாலேயே மரத்துல நல்ல பெரிய பலாப்பழ மரத்துல அத்தமான தேன் கூடு இருக்கு அப்படி இருக்கிற போது யாராவது அங்க சுருளி மலைக்கு மேல போய் பாறையில அங்க ஒரு மரத்து மேல போய் கயிறை போட்டு தொங்குவோம் இப்ப நான் பார்த்துருக்கேன் நிறைய சுருணி அறிவிக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பக்கத்துல எல்லாம் அப்படியே அடையடையா தொங்கும் இங்கேயே பலாமரத்தில் ஒரு இருபத்தஞ்சு தேன் கூடு இருக்குன்னா என்னத்துக்கு அங்க போய் தேன் எடுக்கணும் மாதிரி மனுஷியலோகத்திலேயே இங்கேயே அகம் பிரம்மாஸ்திரி புரிஞ்சுக்க முடியும்னா பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் புரிஞ்சு அது போக முறையே சந்தேகம் அங்க போய் என்னதுக்கு அடையணும் ஆகையினால என்னன்னா தாற்பயம் இந்த மேல் லைன்ல என்ன அதை அடைகிறார்கள் அதை அடைகிறார்கள் அடைகிறார்கள் அசுரலோகங்களை அடைகிறார்கள் அசுரலோகம்னா இங்க என்ன அர்த்தம் அசுரன்னு சொன்னா அப்பிரகாச அசுகலோகங்கள் இதெல்லாம் நிறைய அர்த்தம் பண்ணலாம் அப்பிரகாசங்கள் அது வந்து அங்க ஒண்ணும் பெரிய இந்த ஞான சூரியனுக்கு முன்னால இந்த சோலார் சூரியன் அல்பம் ஒண்ணுமில்லை இந்த நரகத்தில் இருந்தாலும் சொர்க்கல இருந்தாலும் ஒன்னும் பண்ணாது அதனால இங்க உபனேஷத்து வர்ணிக்கிற அந்த உலகத்தை வர்ணிக்கிற அசூரியாலோகாக அந்தேன தமசாவித்தா லோகாக அப்படிப்பட்ட அங்க போனாலும் நீங்காதுனா இது போறும் மனுஷிய சரீரத்துலதான் தன்னை பற்றி தான் உணர்ந்து கொள்ள முடியும் மற்ற சரீரங்களில் அறியாமையை நீக்கிக் கொள்ள முடியாது மற்ற சரீரங்களில் அறியாமை இருக்கும் இந்த சரீரத்தில் மட்டும்தான் அறியாமையே அறியும் பொருளாக பார்க்க முடியும் மற்ற உடல்களில் மனதிற்கு சூக் வெளிப்பட முடியாது இந்த சரீரத்திலே சூட்சம் தான் விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ஆனா மற்ற சரீரங்கள்ல சூக்ம சரீரம் வந்து நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது மற்ற உடம்புல மனித உடலை தவிர மற்ற எந்த உடலிலும் இந்த ஜீவனுடைய சூக்ம சரீரமானது நன்கு தெளிவாக செயல்பட முடியாது இந்த உடலில் மட்டும்தான் நன்கு செயல்பட முடியும் ஆகவே இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா நீ மனுஷன்மாவ் பண்ணாதேன்னு சொல்லு கடைசியில் இந்த மந்திரத்தோட கன்குளூஷன் என்ன பெருதற்கரிய பிறவியை பெற்றிருக்கிற நீ மனித பிறவியை வீணாக்காமல் கர்மயோகத்தை செய்து சித்த சுத்தி அடைஞ்சு வித்வ விவிதிஷா சந்யாசம் பண்ண முடிஞ்சா பண்ணி இல்ல அட்லீஸ்ட் காரியத்தையா குறைச்சிக்கிண்டு பிரம்ம சத்தியத்தை தெரிஞ்சு ஜெகத்த மித்யாத்வ நிச்சயம் பண்ணு அப்படி டெவலப்மெண்ட் ஆக இந்த மந்திரம் ஆத்ம அஜானத்தை இகழ்கிறது அதன் வாயிலாக ஆத்ம ஜானத்தைழ்கிறது இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் இந்த மந்திரம் மனித பிறவியை வீணடித்து விடாதே என்கின்ற கருத்தையும் மறைமுகமாகவே மறைமுகம்னா என்ன அர்த்தம் விசாரம் அது புரியல தெளிவாக சொல்லிவிட்டது வேற சரீரங்களை சரீரங்கிற அர்த்தம் எடுத்துட்டா இந்த அர்த்தம் வேற லோகத்துக்கு போனா அங்க உனக்கும் அங்கேயும் சரியா ஞானம் வராது எக்ஸப்ட் பிரம்மலோகம் பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு யோகம் எல்லாம் யோகாபியாசம் பண்ணும் பிராணாயாமே கடைசி நேரத்தில் கபாலத்தை கிளம்பணும் கடைசி நேரத்தில் இது வழியா பிச்சு வழியா பிடிச்சா என்ன பண்றது கழியபடி என்னன்னா எலியா புற இல்ல சுவாமிஜி எனக்காக கிருஷ்ணர் கீதையில யோக பிரஸ்டனை பத்தி சொல்லி வச்சிருக்கீர்குமான் பவா நான் சொல்ல முடியும் அதனால சங்கராஜேஸ்வரர் அது என்னத்துக்கு இங்கயே கிடைக்கிற போது நான் சொன்னேன் தேன் கொல்லப்புறத்துலயே கிடைக்கிற போது யாரா மலைக்கு போடுவானா அப்படிங்கிற மனுஷன் இப்பவே அடைஞ்சு விடலாம் எனதுக்கு போஸ்ட்போன் வாழ்க்கையில பிரயாரிட்டி எதுக்கு கொடுக்க போறேன் நம்ம விவகாரத்தில் ஆயிரத்தி எட்டு விவகாரம் இருக்குது அதுலேயே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்குள்ளே தலை சுற்றுறது இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி ப்ரயாரிட்டைஸ் ப்ரையாரிட்டி நிற்கிறது அதுக்கு டைம் இல்லை இதெல்லாம் ப்ரயாரிட்டி கொடுக்குறதுக்காக பிறந்திருக்கோம் ஜென்மாவில் நம்ம விசாரம் பண்ணுறது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி மோட்சம் அடைகிறது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மற்ற ப்ரயாரிட்டி இந்த ப்ரயாரிட்டி கொடுத்துட்டோன்னு மற்றதுக்கு ப்ரையாரிட்டி இருக்குமானா ப்ரயாரிட்டியாவது ப்ரயாரிட்டிக்கு ஆப்போசிட் என்ன சொல்கிறது செகண்டரி பிராரிட்டியும் கிடாது செகண்டாதுக்கு ஜென் போது பணம் சம்பாதிக்கிறது என்ன அப்புறம் என்னது என்ன கோயிலுக்கு போறது யாரிட்டி என்னக்குள்ள இருக்கணுமே வேதாந்தம் படிக்கிறது யோசிக்க தெரியல அப்ப இந்த மந்திரத்தை முடிச்சுட்டேன் அடுத்த மந்திரத்தை போலாம் முடிப்போமான் இல்லையா அடுத்த வந்திருக்கு போய் அப்ப இந்த மந்திரத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லிவிட்டேன் அதாவது ஆத்மா அஜான மனுஷன்மத்த யூஸ் பண்ணணும் துர்லபம் என்னது துர்லபம் திரயமே வைத்தது மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகா புருஷ சம்ஸ்ரயா துர்லபம் திரயமே வைத்த தெய்வானு கிரக ஹேதுக்கம் என்ன புண்ணியம் பண்ணோமோ இந்த சரீரத்தை அடைஞ்சிருக்கும் ஆகையினால அதுவும் கூண் குருடு செவிடு நீங்கி இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு நாளைக்கு என்ன தகராறு வருமோ தெரியாது நேற்றுக்கு வரைக்கும் நல்லா இருந்தார் திடீர்னு பராலிசிஸ் வந்து என்ன பண்ண முடியும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு டைம் போயிடும் அதனால என்ன இல்லையா எது வரைக்கும் சரீரம் நல்லா இருக்கோ அதுக்குள்ள பிரயோஜனத்தை அடைஞ்சி ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த மந்திரங்கள்ல இன்னும் சொல்ல போனா நாலு அஞ்சு இந்த ரெண்டு மந்திரங்கள்ல ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் அல்லது ஆத்மனுடைய ஸ்வரூப்பம் உபதேசிக்கப்படுகிறது ஈஷா வாசியம் ஒரு ஒரு மந்திரத்துக்கும் படிக்கிறோம் மனசோ ஜவியா தேவா ஆப்னுவன் பூர்வமரிஷத்து तस्विन्नपो தாவியனத்தியேதி தமிபோ மாதரிஷ்வா தனசோஜவீயேவன் பூர்வமரிஷத் தாவத்தனேதி ஸ்மின் அபோ மாதா முதல் மந்திரத்தில் இதம் சர்வம் ஜகத்து ஈஷாவாஸ்யம் என்று சொல்லப்பட்டது இந்த ஜகத் அனைத்தையும் ஈஸ்வரனால மூடணும் இந்த உலகம் முழுக்க ஈஸ்வரன் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ ஆகவே அந்த வியாபியமா வியாபிச்சிருக்கிற அந்த ஈஸ்வரனை நீ சொல்ல போன வியாபகனால் மூடு வியாபகனால் வியாபியத்தை மூடு காரணத்தால் காரியத்தை மூடு சாமான்யத்தால் விசேஷத்தை மூடு என்ன என்ன அர்த்தம் காரியத்துக்கு வேறாக காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ சாமானியத்துக்கு வேறாக விசேஷம் இல்லேன்னு தெரிஞ்சுக்கோ வியாபகனுக்கு வேறாக வியாபியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ வியாபகா வியாபியா தெரியுது இல்லையா இப்போ வந்து இந்த கட்டடம் வந்து கட்டடத்துக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு ஆகாசத்துக்கு பேர் வியாபகா கட்டணம் வந்து வியாபிய வியாபியம் பவனம் வியாபியம் ஆகாஷேன வியாப்தம் பவனம் வியாபிக்க வியாபகம் யாரு ஆகாசம் வியாபியம் எது புரியுது இல்லையா வியாபிக்கப்படுவது வியாபியம் எதை எது எதை வியாபிக்கிறதோ எதை வியாபிக்கிறதோ அதை வியாபியம் என்போம் எது வியாபிக்கிறதோ அது வியாபகம் என்போசாசியம் சொல்லி எடுத்து மந்திரம் அந்த வியாபகனா இருக்கிற அந்த பிரம்மனை புரிஞ்சுக்கோ சொல்லிடு அதோட லக்ஷணங்கள் தெரியாம நம்ம சிந்திக்க முடியாது ஆகினால் அந்த லக்ஷணத்தை சொல்லிக் கொடுக்கறது மந்திரம் நம்ம இந்த மந்திரத்தில் ஒரு பதமா இப்ப சொல்றேன் முதல்ல எடுத்துக்க வேண்டியது ஏக்கம் ஏக்கம் என்னம் அத்வைத் மதத்துக்கு பேரு தெரியுமில்லையா விசிஷ்டாத்வை அத்வைத்தமா அத்வை என்ன வேண்டி கிடைக்கு விசேஷம் அப்படிங்கிற ஒரு நம்ம விசேஷமான இருக்குறாங்க அஜித்தையும் உடையவனாக தன்னிகரற்றவனான நாராயணன் இருக்கான்னு சொல்லி அது ஈஸ்வரன் தான் துவைத்த ஈஸ்வரன் தான் எனக்கு வேற மத் மத ஈஸ்வரா மதவரா மதன் இல்லை மதவரன் என்ன உடையவனா இருக்கான் அவன் அவன் என்னை உடையவன் நான் அவனுடைய உடைமை பொருள் உடைமை பொருளாகிய நானும் அவனும் உன்னாயிட முடியாது அவன் என்னை உடையவன் நான் அவனுடைய உடைமை ஆனா வந்து இவருக்கு ராமானுஜருக்கு ஒரு பேர் நினைக்கிறேன் உடையவன் பேர் உடையவர் பேர்னா என்ன அர்த்தம் எம்பெருமானை உடையவர் எம்பெருமானை உடையவனை தன்னுடைய உடையவனாக ஆக்கி கொண்டவர் இப்படி எல்லாம் இது வைஷ்ணவர வர்ணனை தப்பு இல்லை நல்லா தான் இருக்கு ஆனந்தமா இருக்கு இமோஷனா உணர்ச்சி பூர்வமா பார்த்தா நல்லாதான் இருக்கு ஆனா நம்ம என்ன ஏக்கம் அர்த்தம் சொல்றேன் அத்வைத்தம் அத்வைதம் வேர்டு கூட வேஸ்ட்ங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் மாண்டியம் புரிஞ்சாச்சு அத்வைதம் தேவையில்லை நீக்கிறதுக்கு தான் அத்வைதங்கு சப்தத்தை உபயோகப்படுத்துறோம் அத்வைச்சுன்னா அத்வைக்கும் இடம் இல்லை வாச்சகா விக்லாபனம் என்ன என்ன தொண்ட தண்ணி அதுக்கப்புறம் வத்திரதான் மிச்சம்னா என்னத்துக்கு இந்த வார்த்தைலாம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசணும் சிந்தனா கட்சோபா நான் போட்டுக்கலாம் சொன்னா அது ஒண்ணுதான் இருக்கு சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத என்ன அர்த்தம் சஜாத்தியன்னா ஒரே ஜாதி விஜாத்தின்னா வேற வேற ஜாதினா தனக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் நிறைய தர நம்ம படிச்சிருக்கோம் இந்த வார்த்தையை சொல்லிட்டாலே புரிஞ்சுக்கணும் சஜாத்தியம்னா என்ன அர்த்தம் இப்போ நாம் எல்லாரும் மனுஷியர்கள் மனுஷியர்கள்ங்கிறது சஜாத்தியம் விஜாத்தின்னா என்ன அர்த்தம்னா அங்கே பசுமாடு இருக்கு பசுமாடு வேற ஜாதி பசுமாடு பசுஜாதி அது அனிமல் குரூப் நாமெல்லாம் ஹியூமன் குரூப் அப்புறம் இது விஜாத் சஜாதி விஜாத் ஸ்வகதம்னா என்ன அர்த்தம் நமக்குள்ளேயே பேதம் இந்த கண்ணு வேற இந்த கண்ணு வேற இந்த மூக்கு ஓட்ட வேற இது வேற இந்த காது வேற இந்த காது வேற நமக்குள்ள விசிஷ்டாத்வைத மதப்படி ஈஸ்வரன் ஸ்வகத பேதமுடையவன் இறைவன் அவனுடைய அவன் தான் பிரபஞ்சமே சரீரமா இருக்கு நாம அவனுடைய அவயவங்கள் நம்ம அதை சொல்றதில்லை ஸ்வகதபேதமும் கிடையாது பகவானுக்கு ஏது ரூபம் அவனுக்கு ஃபாம் கிடையாது ரூபம் கிடையாது வார்த்தைக்கு அர்த்தம் அத்வைச்சு என்ன அர்த்தம் ஈஸ்வரனுக்கு வேறாக ஒண்ணுமே கிடையாது திரும்ப திரும்ப விட போறது இல்லை இன்னும் நிறைய சொல்ல போறோம் ஒன்றுமே கிடையாது இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா இப்ப வந்து இப்ப ஜாக்கிரத அவஸ்தையில அநேகத்தை அனுபவிக்கிறேன் ஆனா நான் ஒருத்தம் தானே அநேகத்தை அனுபவிக்கிறேன் ஒரு ஒருத்தரும் ஒருத்தரும் நம்மளை பாத்துக்கிற போது அகம் ஏக்கா அநேகான் பசியாமி அநேக வஸ்தூன்னு பசியாமி நான் ஒருத்தம் தான் நிறைய பாக்க சாஸ்திரம் சொல்றது பாக்குற எல்லாம் ஒருத்தம் தான் ஒருத்தந்தான் எல்லாத்தையும் பாக்குறான் நம்ம என்ன சொல்றோம் நீ என்ன பார்க்கிற நான் பார்க்கிறேங்க என்ன பார்க்கிறேன் நல்லா தான் இருக்கு இதை வச்சே ஒரு கவிதை கூட எழுதலாமா தோன்று ஆனா விஷயம் என்னன்னா ஒரு வார்த்தைக்கா சொல்றேன் உனக்குள்ள இருக்கிற அந்த நான் எனக்குள்ள இருக்கிற அந்த நான் பிறகு நம்ம போடுறோம் பாருங்க அங்கதான் சிக்கல் அதிகமா ஆயிடுறது நான் படித்தவன் அப்படிங்கிற போது இன்னொருத்தன் சொல்றான் நான் படிக்காதவன் தான் நான் இதை படிச்சிருக்கேங்கிறான் விஜயானமய கோஷத்தோட செத்து ஏதாவது உன்னோட ஜாயின் பண்ணிட்டா நம்ம பிரிஞ்சு ஜாயின் பண்ணலேன்னு வச்சுக்கோ கேவல அகம் கேவல அகம் என்ன பஞ்ச கோஷ அபிமான ரகித அகம் ஐந்து கோஷங்களோட பற்றுல்லாத ஒட்டாத நான் அப்படி நம்ம ஒரு நம்ம நினைச்சோம்னா அந்த நான் எத்தனை நான் அந்த நான் ஒரு நான் தான் ஆக இப்படி என்ன இதுக்கு எது நல்ல திருஷ்டாந்தம் என்னன்னா சொப்பன்தான் சொப்பனத்தில் எப்படி இருக்கு சொப்பனத்தில் நான் ஒருத்தனா நிறைய பேரா சொப்பனை வந்து யாருக்கு தெரியுது என் சொப்பனோ உங்களுக்கு உங்க சொப்பனோ நல்ல வேலை உங்களுக்கு கிடையாது எவ்வளவோ விஷயத்தை பார்க்கிறோம் ஒருத்தன் தான் முழிச்சதுக்கு பிறகு ஒண்ணு கிடையாது அந்த காணும் இங்க ஜாக்டா ஜாக்ரத் திருஷ்ய பதார்த்தா விழிப்பு நிலையில் விழிப்பை காண்பவன் விழிப்பு நிலையில் இருக்கிற பொருள்கள் அங்க இருக்கிற அத்தனை யாருன்னா அங்க பார்ப்பவன் பார்க்கப்பட்டது அத்தனையும் விழிப்பு நிலையில பார்க்கிற போது கனவு நிலையில் பார்த்தவன் பார்க்கப்பட்டது அனைத்தும் என்னது சத்தியமா மிச்சையா அசத்தியம் இந்த நிலையிலிருந்து பார்க்கிறவ அந்த நிலை அசத்தியம் ஆகையினால சொப்பனம் வந்து நமக்கு அசத்தியமாவே போயிடுச்சு மிச்சயன்னு கூட சொல்ல வேண்டாம் சொப்பனத்தை வந்து நான் மிச்சம் சொல்றேன்னு சொல்லக்கூடாது ஜாக்கிரத வசதிக்கு வந்தாச்சுன்னா சொப்பன வஸ்தா அசத்தியமா மிச்சையா அசத்தியம் தைரியமா சொல்லுங்க பயப்படாது அதே மாதிரி வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு விவகாரத்துக்கு தான் மிச்சயங்கிறோம் ஞானம் என்ன அசத்தியம் இருக்கா மித்தியங்கிற ஞானம் இருக்கா அசத்தியம் அசத்தியம் சொன்னா உபதேசத்துல புரியாதுங்கிறதுக்கா மிச்சயங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம் எப்படி அனுபவத்துல இருக்கிறது இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னா போனா புறச்சுப்போம் மிச்சா சொல்றது ஏன்னா கேட்டுட்டே இருப்பாள் என்னன்னா கண்ணுடைய சாலிட்டா இருக்கு அதுக்கப்புறம் நீ போய் வடையை திங்குற அதை சாப்பிடுற இதை சாப்பிடுற இல்லை இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் அது வந்து சீமிங்லி இருக்கு வாஸ்தவமா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோ சொப்பனத்துல எப்படி சொப்ப ஜ ஒருத்தம் தான் இருக்கான் ஆள் விழிப்பையும் பார்க்கிறான் கனவையும் பார்க்கிறான் இந்த ரெண்டையும் ரெண்டு அனுபவம் இல்லாதத்தையும் அனுபவிச்சுருக்கான் இது நம்ம எல்லாருக்கும் ஒன்னா இருக்கிறதுனால இதை பத்தி பேசணும் நம்ம என்ன சைக்காலஜியா படிச்சுட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு எப்படி சிந்திக்கிறது இந்த பிரச்சனைக்கு எப்படி சிந்திக்கிறது அப்படின்னு சைக்காலஜி படிக்கல என்ன ஃபெல்த்த பத்தியா படிச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் முடிக்க முடியுமா என்ன இந்த சரீர சாஸ்திரத்தை முடிக்க முடியுமா என்ன சரீரத்துக்குள்ளே இருக்கிற வைத்திய ஆயுர்வேத சாஸ்திரத்தை முடிக்க முடியுமா என்ன மனசு மனஸ்துவ சாஸ்திரத்தை முடிக்க முடியுமா என்ன எல்லாத்துக்கும் ஆதாரமான மெய்ப்பொருளை பத்தி பேசுறோம் அதனால இத்தனை பேர் உட்காந்து ஒரேடியாக கேட்டுருக்கோம் ஏக்கம் ஏக்கம்னு சொன்னா இங்கேயும் அப்படித்தான் அநேகவத் அவபாசத்தே என்ன இதம் சர்வம் இஸ் இக்குவல் ஈஷா வாசியம்னா ஏக்கத்தினால மூடணும்னா நெகெக்ட் பண்ணணும் ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்லை வளையில தங்கம்னு தெரிஞ்சிக்க அதேவ அத்விதீயம் பிரம்மா அதனாலதான் இந்த ஏக்கம்ங்கிற பதம் ரொம்ப முக்கியம் ஏக்கம் ஆனா இன்னொரு பதம் இருக்கு அனேஜத்து ந ஏஜத்து அச்சலம்னு அர்த்தம் ஏஜத்துனா ஏஜு கம்பனே சங்கராச்சார பாஷ்யத்திலே சொல்றாரு அசையறதுன்னு அர்த்தம் அனேஜத்துக்கு என்ன ஏ அசையறதில்லை சமுதிரத்துக்கு இந்த திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டிருக்கு இந்த விசேஷனம் சொல்லப்பட்டிருக்கு சமுதிரத்துக்கு ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் அப்புறம் இங்கேயும் படிச்சிருக்கோமே நித்திய சர்வகதாணு அச்சலோயம் இருபத்தி ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயம் அச்சேத்தியோஜமதோயம் அக்ளேத்யோஷிய அக்லேதியது அது எங்க அசைய அசையற பொருள் எல்லாம் அதுகிட்ட இருக்கிறபோது அது எப்படி அசைய போறது அதனால்தான் காளி வந்து ஆடுறான்னா தக்ஷண காளி தக்ஷண காளி வந்து கீழே சிவபெருமான் படுத்துட்டு இருக்கார் சிவபெருமான் நெஞ்சில் காளி ஆடுறான்னா அது அசையாத ஒன்று தான் அசைய முடியும் தண்டவாளம் அசையாமல் இருந்தால் தான் ரயில் போக முடியும் பூமி ஆடாமல் இருந்தால் தான் நாம நடக்க முடியும் பூமியை ஆடித்துன்னு வச்சு ஒரு டேபிளில் போட்டு டேபிளை ரெண்டு ஆட்ட ஆட்டிங்கன்னு நட பார்ப்போம் அதில் நடக்கவா முடியும் அதே மாதிரி என்னென்னா இந்த மனசு எதுல அசையறது புத்தி எதில் அசைறது அசையாத எங்கிட்டதான் அறிவுங்கிற புத்தி அசையறது என்ன சார்ந்துதான் அசையும் பொருள்கள் எல்லாம் அசையாத எண்ணை சார்ந்துதான் அசைகின்றன இன்னும் அடிப்படையில் இன்னும் ஆழமா சொன்னா அசையும் பொருள்களும் அசையா பொருள்களும் உண்மையில் ாண்டும் அசையாத என்னிடத்தில் தான் இருக்கு பூமி கூட சிறசமயம் அசைமா அசையாத சந்தேகமா இருக்க இந்தோனேஷியா போயிட்டு வாங்க அசையும் இதெல்லாம் அசையாதுன்னு நினைக்கிறோமோ அது கூட அசையும் ஆனா பிரம்மன் என்னைக்காவது அசையுமான் அது நிராதாரம் அது எப்பவுமே அசையாது நிரவயம் நிரவயவ அச்சலம் இதெல்லாம் சாவையவ அச்சலம் இது அவயவங்களோடு கூடின அச்சலம் அது நிறவயவ அச்சலம் அதுக்கு ஃபார்மே ரூபங்களே கிடையாது ஆகாசத்தை எடுத்துங்க ஆகாசம் அசைதா ஆகாசத்துலதான் நம்ம அசைஞ்சு இருக்கோம் ஆகாசமே அசையாத ஆகாசத்துக்கும் இருப்பாக இருக்கக்கூடிய இந்த ஜடாக்காசத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய சிதாக்காசம் அசைகிறது என்று சொல்லவும் வேண்டுமா அதனங்கிற நம்ம எப்ப பார்த்தாலும் அசைஞ்சு பார்த்து நம்ம கவனம் சும்மா இருக்கிட்டு இருக்கு நம்ம கவனம் அங்கதான் போறது இதை விட்டுட்டா என்னன்னா கண்ணை மூடி உட்காருறோம் உட்கார்ந்தா உள்ளுக்குள்ள ஒரே அசையலோ அசை கண்ண மூடினு உட்காரலாம்னா இதுக்கு கண்ணை திறந்து பெட்டர்ன்னு தோன்றுறது இங்கேயா திறந்து இங்க இருக்கிறதா இருக்கும் அகத்தின் அசைவுகளையும் அறிகின்ற அசையாத மெய்ப்பொருள் அசைவுகளையும் அகத்தின் அசைவுகளையும் அறிகின்ற நான் அசையா பிரம்மன் புரிஞ்சு எவ்வளவு அழகா நம்ம என்னன்னா நீங்க போட்டுக்கணும் அசைவுகளை அசையாத மெய்ப்பொருளால் மூட வேண்டும் வாசியம் விடாது வாசியம் விடாது அநேகத்தை அந்த விற்பி எப்படி இருக்கு பாருங்க ஒரே ஆனந்தமா இருக்கு பாருங்க நமக்குள்ள நாம புலம்புறோம் யாரா கிடைச்சா அவங்கள்ட்ட புலம் என்று அப்போ இது ரெண்டு புரிச்சுங்க அநேஜத்து ஆக நம்ம கவனம் எல்லாம் எதுல இருக்கு அசைற பொருள்களே இருக்கு ஆனா இதனுடைய ஆதாரம் எது இந்த அசையம் பொருள் அனைத்திலும் வியாபித்திருப்பது எது அசையா மெய்பொருள் அசைகின்ற இப்பொருள் அனைத்திலும் வியாபித்திருப்பது அசையா மெய்பொருள் அசையா மெய்பொருளை நீ கவனிக்க வேண்டும் கவனிக்கும் புரிய கை அசை அசைஞ்சாலும் வெளிச்சம் தான் அசையா அசையாதத கவனி அசையறத கவனிச்சியான சம்சாரி அசையாதத கவனிச்சியான முக்தன் அசைத கவனிச்சியான பத்தனாயிடுவே அசையாதத கவனிச்சியான முக்தன் ஆயிடுவேக்கம் இன்னொரு அழகான ஒரு இது நம்மளை நல்லா சொன்ன இல்லையா சிந்தனையை தூண்டி சிந்தனையை சீர்படுத்தி சிந்தனையிலிருந்து விடுவிப்பது இது நம்ம சூத்திரமா வச்சுட வேண்டியதான் நம்ம சூத்திர அதனால இருக்கு மனச காட்டுல ஸ்பீடா இருக்கு இப்ப நம்ம இங்கிருந்து மெட்ராஸுக்கு போகணும்னா என்ன பண்ணணும் ரொம்ப ஸ்பீடா போகணும்னு நினைச்சா என்ன பண்றது கொண்டு வச்சோம் கொண்டு வர சொல்லலாம் இல்லைனா வேணும் என்ன பண்ண முடியும் திருச்சிக்கோ மதுரைக்கோ ஒரு பிளே இங்கிருந்து காரில் போய் அங்கே பிளேனை பிடிச்சா சீக்கிரம் ஜீனு போயிடலாம் ஸ்தூலமா போகணும்னா என்ன பண்ணணும் சீக்கிரம் போகணும்னா அதுக்கு டைம் வேணுமா வேண்டாமா நேரம் வேணுமா வேண்டாமா வேணும் ஆனா இங்கிருந்து சில பேர்லாம் அமெரிக்கா இருந்து வந்திருக்கு இப்ப வந்து நீங்க மனசால ஆக்லாண்டுக்கு போங்கன்னா அப்படிதான் போயிடும் இந்த உடம்ப தூக்கிண்டு செக்யூரிட்டி செக் எல்லாம் நினைச்சு தான் காப்பாத்து என்ன பண்ணுவாம அது ஒரு வஸ்துவர் உடம்பு உடம்பு என்கிற பொருள் இடத்திலே பயணம் செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இடத்தை அடைகிறது இந்த ஸ்தூல சரீரம் பாம்பே போகணுன்னா அமெரிக்கா போகணுன்னா இங்கிருந்து அப்புறம் வந்து பிளேனில் உட்காந்து இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி டிவியை பார்த்து அதை பார்த்து சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டு தூங்கறதெல்லாம் தூங்கி அதுக்கப்புறம் வராது எப்படா வரப்போகுது எல்லாம் போகிற மேலே ஏன்னால் இறங்க முடியாது ரயில் ரயில் ரயில்வே ஸ்டேஷன்னா அங்கங்கே நிறுத்திடுவான் கொஞ்சம் இறங்கியாவது இந்த பக்கம் இந்த பக்கம் காலை நீட்டி கையெல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இது எக்கானமி கிளாஸில் அமெரிக்காவுக்கு போனால் எப்படி இருக்கும் பதினேழு மணி அது ஒரு லோக்கம்தான் அது இதில் சொல்லித்தேன் அசூரியா நாமத்தே லோக்கா பண்ணி பார்த்தா தெரியும் மனசால போறதுக்கு எத்தனை நேரம் மனசால போறதுக்கு ஒரு கணம் கூட வேண்டும் வாயு வேகம் மனோவேகம் நினைச்ச உடனே மீனாட்சி கோயில் இப்படி காமாட்சி கோயில் இருக்கு அந்த நிமிஷமே உங்களுக்கு மனசுல அந்த இங்க உபநேஷத்து என்ன சொல்றது மனசை காட்டிலும் இருக்கு நிஜமாவே அப்படி ஸ்பீடா ஸ்பீடாக போகும் அது கண்காணிச்சு அது மாதிரி வந்து என்ன ஒரு ஃபிளைட் இருக்கு ரொம்ப என்ன ஒலியை விட ஸ்பீடா ரொம்ப ஸ்பீடாக போகும் நிறுத்திவிட்டோம் அந்த ஃபிளைட் இருக்க கூடாது அது பெரிய கெடுதல் மற்றதெல்லாம் என்ன கெடுதல் இல்லை அது மாதிரி பரவாயில் ஓவரா கஷ்டம் வந்தா தாங்கிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டத்தை சுகமா நடிச்சுக்கலாம் இன்னொரு உதாரணம் சொல்றேன் சூரியனுடைய பிரகாசம் இங்க இருக்கு இங்கிருந்து சிட்னிக்கு போறேன் அங்கே இதே சூரியன் பிரகாசிக்கிறது எனக்கு முன்னாடி அங்க போயிடுச்சு சூரியன் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா இருந்தீங்க கொஞ்ச நேரம் சூரியன் போயிடுச்சு இருக்கு சுவாமி அதேதான் என்னன்னா சர்வ தேசத்தையும் சர்வ காலங்களையும் சர்வ வஸ்துவையும் வியாபித்து எல்லாத்துக்கும் அனைத்திற்கும் முன்னிற்பது அனைத்திற்கும் முன் நிற்பது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே அங்கே இருக்கிறது எங்கும் இருக்கிறது எங்கும் இருக்கிறது மனசோஜவியா எங்கும் எங்கும் ஆனந்த பூர்த்தி அந்த வார்த்தை சர்வகதம் அதுக்காக உபனிஷத்து பேசு மனசோஜவியா இவன் இன்னும் பெருசா கண்ண முடியும் அதை விட ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி போலாமான்னு எங்க போறது போக முடியாது ஏற்கனவே இது இருக்கு அதனால என்னன்னா இது இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்க அசையாததுன்னு இப்ப தான் கொஞ்சம் யோசிக்க நம்ம அசையாதது ஆனால் மனதை காட்டிலும் வேகமாக செல்வதுன்னா என்ன அர்த்தம் முரண்பாடு தானே அப்ப எதை எடுத்துக்கிறது பிரமாணமாண்ணா நம்ம கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்கணும்னு உபனிஷத்து நினைக்கிறது ஆகையினால அநேஜத்துனாலேயே அது ஏற்கனவே அங்க இருக்கு எங்க போனாலும் இங்கேயும் வந்துட்டேன் சொன்னாலே புரியுது நான் நிம்மதியா இருக்கணும்னு போறேன் அங்கே சில சமயம் வீட்டில் சொல்லுவோம் நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு வரேன் நானும் வரேன் நான் போல நான் இங்கிருந்து உங்ககிட்ட வந்து விடுபட்டு போகலாம் அங்கேயே வந்து இந்த தொந்தரவா மனசோ ஜெவியா புரிஞ்சுத்தோ இல்லையோ புரிஞ்சாலும் முடியாட்டும் அவ்வளவுதான் அனேஜத்து ஞாபக மனசுல ஈசாவாசம் இருந்துட்டே இருக்கணும் உபனிஷத்து நம்மளை விட தயாரா இல்லை உன்னை மோட்சம் அடைய வச்சே தீரதுன்னு கங்கணம் கட்டின் இருக்கு கிருஷ்ணன் எப்படி சங்கல்பம் பண்ணிட்டு சொல்லிக் கொடுக்கிறாரோ அர்ஜுனனுக்கு அது மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு பேசுறது உபனிஷன் எவ்வளவு கருணா பாருங்க எப்படியாவது உனக்கு ஏதாவது கோணத்துல புரிய வச்சுவிட முடியாதா அப்படின்னு அந்த உபனிஷத் தாய்க்கு அவ்வளவு சும்மா உபனிஷத்துக்கு எதோ பிராப்ளமான கடைசி எப்படி பேசினாலும் அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்லிட்டு ஏனத்து தேவாகா நடுத்தது பூர்வ மனுஷன் ஏனத்து தேவாகா நேத்து இதனை இந்த ஆத்மாவை இந்த பிரம்மத்தை இந்த மெய்ப்பொருளை இந்த பரம்பொருளை தேவாகா தேவர்கள் அடைவதில்லை அடைய முடியாமல் தவிக்கிறார்கள் இந்த ரனை பரமாத்மனை அடைய முடியாமல் தேவர்கள் தவிக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் படிச்சிருக்கோமா தேவர்கள்லாம் தேடி தேடி போறாங்க கண்டுபிடிக்க முடியல ஏனோ பிரசத்ததை இருக்கு இங்க தேவாகனா இந்திரியாணின்னு அர்த்தம் தேவா ஆன் அப்படின்னு இந்திரிய அகோச்சரம் அவ்வியம் பொரிகளுக்கு புலப்படாது அது நிறமற்றது அது ஒளியற்றது அது சுவையற்றது அது மனமற்றது அது ஊரற்றது ஊரற்றதுன்னா என்ன அர்த்தம் தொடு உணர்ச்சிக்கு கிடையாது அதுல இந்திரியங்களால கிரகிக்க முடியாது இந்திரியங்களெல்லாம் நாம பரிச்சின்ன வஸ்துக்களைத்தான் கிரஹிக்க முடியுமே தவிர இந்திரியங்களால் சென்சார்கன்ஸுகள்லாம் இந்திரியங்களாது இந்திரியங்களுடைய கவனம் எப்பவுமே எதுல இருக்கு இந்திய விஷயங்கள் தனக்கு ஆதாரமான வைப்பு அதனால தான் உபரிஷத்து ஆருத்தூ அமிர்தி சன்ன பிரத்யாத்மான இந்தியங்களெல்லாம் இங்க வேலை செய்யாது கண்ணு காதுமோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் தியானம்னா என்ன அர்த்தம் இந்திரியங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது இந்திரியங்களுக்கு வேலை கொடுக்காம மனசுக்கு மாத்திர வேலை கொடுக்கறதுதான் தியானம் இந்திரியங்களுக்கு வேலை கொடுத்து பூஜை பண்றது வந்து அது பாக்கிய பூஜை மனசுக்கு மாத்திரம் வேலை கொடுக்கிறோம் மனசோ ஜவியா சொன்னால மனசுக்கு அகோச்சரம் அர்த்தம் மனசோ ஜியா இஸ்இக்கு மனசோ ஜவியா இஸ்இக்கு தேவாக திவ் பிரகாசனே டு திவ்வுனா இந்த இந்திரியங்கள்லாம் என்னன்னா ஏதோ கொஞ்ச காலத்துக்கு கண்ணாடி இல்லாமல் பார்க்க முடியறது கொஞ்ச காலத்துக்கு காது கொஞ்சம் கேட்கறது கொஞ்ச நாளைக்கு அதனால தான் சீக்கிரம் பண்ணிடணும்னு சொல்கிறோம் மூக்கு நாக்கு இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு ஒர்க் பண்ணுறது உடம்பு இருந்தாலும் இந்திரியங்கள் ரொம்ப நாள் ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லை அதனால தான் தனு கரண புவன போகம்ங்கிறோம் கரணம் ஓயிற போதே புரிஞ்சுக்கணும் சான்ஸ் குறைஞ்சின் இருக்குன்னு நிறைய பேருக்கு அவேர்னஸ் வரதில்லை அந்த ரிஷிகேஷ் சிவானு சுவாமி சொல்லுவார் பகவான் நிறைய நோட்டீஸ் கொடுக்குறார் இவருக்கு தான் புரிய மாட்டேங்கிறது முதல் நோட்டீஸ் என்னன்னா தலைமுடி நிறைக்கிறது நிறைக்கிறது கண்ணு மங்கிறது ரெண்டு கண்ணு லைட்டாக மங்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணுவோம்னா நல்லா கண்ணாடி வாங்கி கோல்டு ஃப்ரேமில் போட்டு அப்படி போட்டுடும் என்னத்த போட்டாலும் இந்த கண்ணுக்கு இந்த கண்ணை பண்ண முடியுமா முடியாது ஃபஸ்ட்டு நோட்டீஸ் இங்கே மாற்றி போட்டுங்க செகண்ட் நோட்டீஸாக சில பேருக்குலாம் இருபத்தஞ்சு வயசுலேயே நிறைச்சிருக்கு அதனால வந்து நோட்டீஸ் ஒன்று நிறை நரை திரை சமஸ்கிருத்தில் வந்து தமிழில் சொல்ல முடியாது நரை திரை கேட்ராக்டிரை அப்புறம் என்னதுன்னா பல்லு விழு சரி இது நிறை விழுந்தா என்ன பண்றோம்னா அதையும் நம்ம மறைச்சிக்கிறோம் யாரும் மறைக்கலாம் நமக்கு உள்ள தெரியும் இல்லை நம்ம தலைமுடி என்ன கதை கடல இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம் இதெல்லாமோ சாயமெல்லாம் பூசி அதெல்லாம் மறைச்சிக்கிறோம் கண்ணுக்கு கண்ணாடி கோல்டு ஃப்ரேம் கண்ணாடிலாம் போட்டு கண்ணாடி கண்ணாடி பார்த்து டாக்டர் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு என்ன எப்படி இருந்தா என்னையா உள்ள கண்ணு போச்சு நீ என்ன ஆளாக வேண்டிகிடு அப்படியா சொல்றோம் பாருங்க இது பாருங்க இப்படி பாருங்க இந்த கண்ணாடி பிடிச்சிருக்கா இந்த கண்ணாடி பிடிச்சிருக்கா அப்படிங்க இப்போ ரொம்ப ரொம்ப லைட்டாக ஒருத்தர் ஒரு கண்ணாடி காமிச்சார் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதை வச்சுக்கிட்டு பயந்துடும் எங்கயா தெரியாமல் கண்ணு இது ஒரு நோட்டீஸ் அது ஒரு நோட்டீஸ் அடுத்தது பல்லு விழுற அது விழுந்தா என்னன்னா இப்ப கம்மி அந்த காலத்துல தங்கத்துல பல்லு கட்டிடுவோம் அதை அடுத்த இதை பண்ணிட்டு மாறிடுவான் என்ன இருந்தா அந்த பல்லுல வந்து முறுக்க கடிச்சு பாருங்க தெரியும் அடுத்த கப்ப வந்து அந்த பல்லு என்ன பண்றது இப்படி எல்லாம் நாம டையடிச்சு நம்மளை ஏமாற்றிக்கிறோம் கண்ணாடியை போட்டு பரவாயில்ல அது படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ரொம்ப வேண்டாம் படிக்கிறதுக்கு சௌகரியமாக கண்ணாடி கொடுக்கணும் அலங்காரத்துக்காக போட்டுட்டா அது ஏமாற்றிக்கிறோம்னு அர்த்தம் நம்மளை ஏமாற்றிக்கிறோம்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது என்னன்னா பல்லு தங்கத்தில் போட்டு நம்மளை ஏமாற்றிக்கிறோம் ஆனால் உண்மையிலே பகவான் புரியறதுக்கு நோட்டீஸ் கொடுத்தும் கூட கவனிக்கிறது அதனால இங்கே சாஸ்திரம் சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன் இது பிரகாசம் அர்த்தம் சொன்ன கண்ணு கண்ணு இதெல்லாம் வந்து என்னன்னா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறதுப்பா அதனால இதுக்கு பேரு தேவர்கள் தேவர்கள் என்றால் நம்முடைய இந்தியங்களுக்கு தான் தேவர்கள் தேவர்கள்னு பேர் தேவர்கள் இதனை அடைய மாட்டார்கள் என அர்த்தம் இந்திரியங்கள் அவ்வக்தோ இதெல்லாம் அழகா ஒரு பாதத்தில் வச்சுட்டார் கிருஷ்ணர் அவ்யோயம் அச்சித்தோயம் அவ்வளவுதான் என்னெல்லாம் லட்சணம் ஏக்கம் மனசோ ஜவீயா சர்வகதம் ஒரு அர்த்தம் சொன்ன ஆனா நீங்க மனசு மனசுக்கு அகோச்சரம்னு போட்டுக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏன்னா நைனத் தேவா அப்னு வந்துருக்குனாலே அப்போ இந்த நாலு லட்சணம் பார்த்துட்டோம் இன்னும் உள்ள லட்சணங்களை மாலை வகுப்பில் பார்க்கலாம் ஓம் பூர் நமத்பூர் நமிதம்பூர் நாத் பூர் நமு தட்சியே பூர்ணபூர் நமாதாஜபூர் நமேவா வசிஷ்யே ஓம் சாந்தி ஹரி ஓம் ஆதி குருநாசஸ்வாமிக்கு